சகோ பகணோ குணத்து சகவீங்க ஓ சாஹாவது ஸ்லோகம் ோயமாய வோ நி நவ அுர்த்த அத்தியாயத்தில் வித்யாரண்யர் உபனிஷத்தில் அமைந்துள்ள ஒரு மந்திரத்தை எடுத்து விளக்குகின்றார் இந்த முழு அத்தியாயமுமே அந்த ஒரு மந்திரத்தினுடைய விளக்கம் யாக்ஞவியர் மைத்ரேயுக்கு உபதேசத்தை செய்கின்றார் செய்கின்ற பகுதி இங்கு விளக்கத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்ற நாம் அந்த ஸ்லோகங்களுக்குள் மந்திரங்களுக்குள் செல்வதற்கு முன் முகவுரையாக அடிப்படையாக சில கருத்துக்களை பார்க்க ஆரம்பித்தோம் அந்த முகவுரையை இப்பொழுது நாம் தொடரலாம் நான் நேசிக்கின்றேன் அல்லது விரும்புகின்றேன் இது வந்த முதல் கருத்து நான் ஆனந்தத்தை நேசிக்கின்றேன் அல்லது விரும்புகின்றேன் இங்கு விருப்பமும் அன்பும் ஒன்றாகிவிட்டது இரண்டையும் நம்ம மாற்றி மாற்றி ஒன்றாகவே எடுத்துக் கொள்வோம் எந்த அளவு எந்த நிபந்தனைப்படி நேசிக்கின்றேன் என்று கேட்டால் நிபந்தனையின்றி முழுமையாக நான் ஆனந்தத்தை நேசிக்கின்றேன் இதன் விளைவாக என்ன நேரிடுகிறது எந்தெந்த பொருள்கள் எல்லாம் ஆனந்தத்தை கொடுக்கின்றதோ அந்த பொருள்களையும் நான் விரும்புகின்றேன் நேசிக்கின்றேன் அப்படி பார்க்கையில பணத்துல ஆரம்பிச்சு நாம் பயன்படுத்துகின்ற வீடு பொருள்கள் அனைத்தையும் விரும்புகின்றோம் நேசிக்கின்றோம் காரணம் அது ஆனந்தத்தை கொடுப்பதனால் இப்போ மற்ற அனைத்தையும் நான் நேசிப்பது ஆனந்த சாதனத்துவார் அது ஆனந்தத்துக்கு சாதனையாக இருப்பதனால் நான் நேசிக்கின்றேன் ஆனால் ஆனந்தத்தை நான் எதற்கு நேசிக்கின்றேன் விரும்புகின்றேன் காரணம் கிடையாது இப்ப நம்ம கடைக்கு உன்ன வாங்க போயிட்டு இருக்கிறோம் ஒருத்தர் கேட்கிறார் எங்க நடந்து போகிறீர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பதில் சொல்றோம் இதை வாங்குவதற்கு நான் நடந்து போறேன் சொல்றோம் நடப்பதற்காக நடந்து போறோம்னு வச்சுக்கோமே அவங்க வந்து நீங்க எங்கு நடந்து செல்கிறீர்கள்னா நம்ம என்ன சொல்லுவோம் எங்கும் செல்லவில்லை பிறகு எதுக்கு நடக்கிறீர்கள் நடப்பதற்காக நடக்கின்றேன் அதேபோல ஆனந்தத்தை நாம் நேசிப்பது ஆனந்தத்தை நாம் விரும்புவது ஆனந்தத்துக்காக நீதி அனைத்தையும் நாம் விரும்புவது அது ஆனந்தத்தை கொடுப்பதனால் இத வந்து சாஸ்திரத்துல அன்வய வெதிரேக நியாயப்படி எப்பொழுதெல்லாம் ஆனந்தத்தை கொடுக்குதோ எதெல்லாம் ஆனந்தத்தை கொடுக்குதோ அதை நான் விரும்புகின்றேன் அது என்னுடைய விருப்பமும் என்னுடைய அன்பும் எவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்குதோ அவ்வளவுதான் விரும்ப முடியும் அவ்வளவுதான் அன்பு செலுத்த முடியும் இது ஒரு பகுதி போர்ஷனில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் நான் ஆனந்தத்தை நிபந்தனையின்றி முழுமையாக நேசிக்கின்றேன் மற்ற பொருள்களையெல்லாம் நிபந்தனையுடன் நேசிக்கின்றேன் என்ன நிபந்தனை கொடுப்பதனால்தான் நேசிக்கின்றேன் அது எப்படி எவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்குமோ அவ்வளவுதான் நான் நேசிக்கின்றேன் அப்ப அதுல லிமிட்டேஷன் இருக்கு இவ்வளவுதான் என்னால நேசிக்க முடியும் என்ன அது இவ்வளவுதான் சந்தோஷத்தை கொடுக்குது இனி அடுத்த பகுதி நான் என்னை நேசிக்கின்றேன் நான் என்னை நேசிக்கின்றேன் உபநிஷத்தினுடைய அல்லது யாருக்கு இங்கு கொடுக்கின்ற இறுதி கருத்து என்னவென்றால் நான் என்னை முழுமையாக நிபந்தனையின்றி நேசிக்கின்றேன் அவர் அவர்கள் அவர் அவர்களை நிபந்தனையின்றி முழுமையாக நேசிக்கின்றார்கள் இதுதான் உபனிஷத் கூறுகின்ற கருத்து இந்த கருத்தை தான் இந்த ஒரு கருத்தை தான் இந்த முழு அத்தியாயத்தில் வித்யாரண்யர் நிலைநாட்டுகின்றார் நான் என்னை நேசிக்கின்றேன் முழுமையாக நிபந்தனையற்று நான் ஆனந்தத்தை நேசிக்கின்றேன் முழுமையாக நிபந்தனையற்று ஆகவே இங்க ஈக்குவேஷன் என்னவென்றால் நான் ஆனந்த சுரூபமானவன் வன் அதனாலதான் நான் என்னை முழுமையாக நேசிக்கின்றேன் நான் என்னை முழுமையாக நேசிப்பதனால் நான் ஆனந்த சுரூபமானவன் இவ்விதம் ஈக்குவேஷன் சமன்பாடு அமைகிறது இப்ப நான் ஆனந்தத்தை முழுமையாக நேசிக்கின்றேன் நான் என்னை முழுமையாக நேசிக்கின்றேன் ஆகவே நான் ஆனந்த சுரூபம் அத்தியாயத்தின் தலைப்பு ஆத்மானந்தக ஆத்மா ஆனந்த சொரூபக எப்படி நிலைநாட்டப்படுகிறது நான் ஆனந்தத்தை நேசிக்கின்றேன் நான் என்னை நேசிக்கின்றேன் ஆகவே நான் ஆனந்த சொரூபி ஆனவன் இது நம்ம கன்க்ளூஷனா சொல்றோம் ஆனால் நான் என்னை முழுமையாக நிபந்தனையற்று நேசிக்கின்றேங்கிற வாக்கியம் இருக்கே இது ஒரு மகா வாக்கியத்தை போல தத்துவமசிய போல இதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது உடனடியாக புரிந்து கொள்ள இயலாது இந்த வாக்கியத்தை கேட்டவுடனே நம்மால வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது காரணம் என்ன நம்முடைய அனுபவத்துக்கு முரண்பாடான வாக்கியம் எது நான் என்னை முழுமையாக நேசிக்கின்றேங்கிறது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஆப்போசிட்டா இருக்கு நீ பூரணமான பிரம்மனாக இருக்கின்றாய்ங்கிற வார்த்தையை ஏன் ஏத்துக்க முடியல என்னுடைய அனுபவத்துல நான் ஒரு அல்பன் நான் மரணத்துக்கு உட்பட்டவன் நான் சம்சாரி சம்சாரியா இருக்கிற என்ன போய் பிரம்மன் சொன்ன எப்படி இருக்கும் அது போல நான் என்னை நேசிக்கின்றேங்கிறத நிலைநாட்டினாதான் நான் ஆனந்த ஸ்வரூப்கிறத ஈக்குவேட் பண்ண முடியும் நான் என்னை நேசிக்கின்றேங்கிறத நம்ம ஒரு கன்க்ளூஷன முதல்ல சொல்லிடுறோம் அதை நிரூபிச்சம்னா தான் நான் என்னை நேசிப்பதனால் நான் ஆனந்த சொரூபி ஆனவன் இப்ப நான் ஏன் என்னை நேசிக்கவில்லை அல்லது நான் என்னை நேசிக்கின்றேங்கிற வார்த்தையில என்ன சந்தேகம் அந்த வாக்கியமே ஒரு கான்ட்ரடிக்ஷனா நம்ம அனுபவத்துல தெரிகின்றது காலையிலிருந்து சாயந்திரத்து வரைக்கும் என்னை விரும்பி ஏற்றுக்கொண்டு நேசித்த நேரம் அதிகமா என்னையே நான் திட்ட வெறுத்த நேரம் அதிகமா என்ன மற்றவங்க திட்ட நேரம் ஆனா என்னையே நான் திட்ட என்னையே நான் வெறுத்த நேரம் அதிகமாக உள்ளது என்னை நான் நேசிக்கின்றே என்கிறத நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை நம்மையே நாம் வெறுக்கின்றோம் நம்மீதே நமக்கு ஒரு வெறுப்பு இருக்கிறத பார்க்கிறோம் இது ஒரு பகுதி இது ஒரு சந்தேகம் அதனுடைய உச்சகட்ட என்ன மனோதத்துவ ரீதியில சொல்வார்கள் எந்த மனிதனுக்கும் உயிரை மாய்த்து கொள்ளலாம்ங்கிற எண்ணத்திலிருந்து விடுதலையாய் வாழ்ந்ததே இல்லையா ஏதோ ஒரு டைம் சூசைடு பண்ணிக்கலாம் உயிர் வாழ வேண்டாம்ங்கிற தாட் ஏதோ ஒரு டைம் நம்ம மனசுல வந்துட்டு போகலாம் வைராகியம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு கூட சில பேர் எப்படி நினைக்கலாம் மாய்த்து கொள்கின்ற நிலை இருக்கும் பொழுது என்னை நான் எப்படி நேசிக்க முடியும் இப்ப இந்த கேள்விக்கு பதில்தான் இந்த முழு அத்தியாயமே இங்க யாக்னிவல்யருடைய உபதேசம் உன்னை நீ முழுமையாக நேசிக்கின்றாய் வரப்போகுது நம்ம சாம்பிளுக்கு மட்டும் பார்த்துட்டு சுருக்கமா பதிலும் இப்பவே பார்த்திருவோம் சஸ்பென்ஸ் வைக்க வேண்டாம் பிறகு நம்ம வந்து ஸ்லோகங்களுக்குள்ள போய் விளக்கமாக பார்க்கலாம் அதாவது என்னென்ன மெயின் சந்தேகம் என்றால் என்னை நான் வெறுக்கின்றேன் என்னையே நான் அழிக்க தயாராக இருக்கின்றேன் அப்படி இருக்கையில் என்னை நான் எப்படி முழுமையாக நேசிப்பேன் அடுத்த கேள்வி இல்லறத்துல இருந்து குழந்தைகளுடன் இருப்பவர்களுடைய அனுபவத்தை பார்த்தோம்னா பலர் என்னை நான் நேசிக்கிறேன் என்னை விட என் குழந்தைகளை நான் நேசிக்கின்றேன் சில பேர் சொல்லுவார்கள் நான் வாழ்றதே குழந்தைகளுக்காகத்தான் குழந்தைகள் ஒண்ணு எனக்கு இல்லை அப்படின்னா வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை அல்லது நாங்க சேர்ந்தே வாழ்ந்துட்டு இருக்க மாட்டோம்னு சொல்லுவார்கள் அப்ப பலருடைய அனுபவம் தானே தன்னுடைய குழந்தைகளுக்காக தியாகம் செய்ய தயாராக இருக்கின்றார்கள் உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கின்றார்கள் அப்போ எனக்கு மேல என்னுடைய குழந்தைகளை நான் நேசித்திருந்தால் தான் என்னால குழந்தைகளுக்காக உயிரை கொடுக்க முடியும் அதே போல சில குழந்தைகளும் பெற்றோர்களுக்காக உயிரை கொடுப்பார்கள் உயிரை வாங்குறவங்களும் இருக்கிறார்கள் நம்ம இப்ப அவங்கள பத்தி பேச வேண்டாம் உயிரை கொடுக்கிறவங்களை பத்தி பேசுவோம் நெகட்டிவ் எக்ஸாம்பிள் வேண்டாம் இங்க பாசிட்டிவ் எக்ஸாம்பிள் போவோம் பெற்றோர்களுக்காக உயிரை கொடுப்பவர்கள் இருக்கிறார்கள் குழந்தைகளுக்காக உயிரை கொடுப்பவர்களும் இருக்கின்றார்கள் இது வந்து அனுபவமா இருக்கு இது ஒரு பெரிய பூர்வபக்ஷமா எடுத்து அந்த பூர்வபக்ஷம் எஸ்டாபிளிஷ் பண்ண போறான் ஸ்ருதி பிரமாண அனுபவ பிரமாண அனுமான பிரமாணத்தினால என்னை காட்டிலும் என் குழந்தைகளைத்தான் நான் அதிகமாக நேசிக்கின்றேன் அப்படி இருக்கும் போது நீங்க எப்படி சொல்லலாம் நான் என்னத்தான் நேசிக்கின்றேன் என்று அடுத்த உதாரணம் எடுத்துக்கொள்ளலாம் என்றால் இந்த தேசத்திற்காக உயிரை தியாகம் செய்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கா அப்போ நாட்டுக்காக உயிரை தியாகம் செய்பவர்கள் தங்களை நேசிக்கிறார்களா தங்களுடைய நாட்டை தங்களுக்கு மேல் நேசிக்கிறார்களா இதையெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நான் என்னை நேசிக்கின்றது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நான் என்னுடைய குழந்தைகள் அல்லது வந்து நாடு அல்லது ஏதோ ஒன்று எனக்கு மேல நான் நேசிக்கின்றேன் இது அனுபவமாக இருக்கின்றது இதுதான் நமக்கு இங்க வர்ற சந்தேகம் இதுல வந்து அந்த சூசைடு அந்த பாயிண்ட் எடுத்துட்டு வித்யாரண்யர் அதே ஒரு கேள்வியா கேட்டு பதில் சொல்ல போறார் பிறகு குழந்தைகள் விஷயத்தை சொல்ல போறார் இப்படி பல சந்தேகங்களை எல்லாம் அவரே உருவாக்கி அதற்கு பதில் சொல்ல போறார் நம்ம இங்கேயே பதில சுருக்கமா பார்ப்போம் இங்கே என்ன பதில் வர இருக்கின்றது என்றால் இதற்கு முன்னாடி வந்து நான் பல பொருள்களை நேசித்தேன் அந்த இடத்துல நிபந்தனை என்ன ஆனந்த சாதனத்துவாத்துன்னு ஒரு நிபந்தனை அவைகளெல்லாம் ஆனந்த சாதனையாக இருப்பதனால தான் நான் நேசிக்கிறேன் ஆனந்தத்தை நான் நேசிக்கிறது அன்கண்டிஷனல் அப்படின்னு பார்த்தோம் அதே போல இந்த சாஸ்திரம் என்ன கூறுகின்றது நான் தேசத்தை நேசிக்கிறது பெற்றோர்களை நேசிப்பது குழந்தைகளை நேசிப்பது இது போல எனக்கு அந்நியமா ஒன்றுக்காக நான் என்னையே தியாகம் பண்ற அளவுக்கு நான் அன்பு செலுத்துகிறேன் அப்படிங்கிற இடத்துல நமக்கு வந்த சந்தேகம் எனக்கு மேல நான் அவங்கள நேசிக்கிறேன் அப்படிங்கறது இங்க சாஸ்திரம் கொடுக்கிற லாஜிக் என்னன்னா அவர்களை நீ அந்த அளவு நேசிப்பதற்கு காரணம் நம்ம குழந்தையையே உதாரணமா எடுத்துக்குவோம் ஒரு பெற்றோர் சொல்ற என்னுடைய குழந்தையை எனக்கு மேல நான் நேசிக்கின்றேன் இப்ப ஒரு குழந்தையோட உயிர் வேணுமா என்ன தயாரா இருக்கிறேன் என்னுடைய உடம்புல இருக்கிற எந்த அங்கத்தை தான் கொடுக்க தயாரா இருக்கிறேன் அப்படிங்குற அளவு நம்ம சொல்றோம் அப்போ நான் என்னை காட்டிலும் என்ன குழந்தைகளை தானே நேசிக்கின்றேன்னு வரும் பொழுது சாஸ்திரம் சொல்கின்ற பதில் அந்த குழந்தை இடத்தில் நீ உன்னை பார்ப்பதனால் நீ அந்த குழந்தையை நேசிக்கின்றாய் இதற்கு வந்து ஆத்மசேஷத்துவம் என்று சொல்லப்படுகிறது ஆத்மசேஷத்துவம் என்றால் உன்னை அங்கு நீ பார்க்கின்றாய் இந்த நான்கிறது வந்து குழந்தை இடத்துல எக்ஸ்டென்ஷன் ஆயிருக்கு உன்னையே நீ உன்னுடைய குழந்தை இருக்கிறத பார்த்ததனால தான் உன்னால உன் குழந்தையை அவ்வளவு தூரம் நேசிக்க முடிகிறது அதற்கு என்ன லாஜிக்னா பக்கத்து வீட்டு குழந்தைய அல்லது மற்றவர்களை ஏன் மற்றவர்களை அவ்வளவு தூரம் என்னால நேசிக்க முடியவில்லை காரணம் அங்க என்னுடைய என்னுடைய சம்பந்தம் அங்கு இல்லை வில்லை ஒருத்தர் சொல்றாரு நாட்டுக்காக நான் உயிர வேணாலும் கொடுப்பேன் சரி பக்கத்து நாட்டுக்காக கொடுப்பியான்னு கேட்ட என்ன சொல்லுவார் பக்கத்து நாட்டுக்காகத்தான் நான் கொடுக்கறேன்னு சொல்லுவார் அப்படின்னு என்ன அர்த்தம் அது அழியணும்ங்கிறதுக்காகத்தான் நானே என் நாட்டுக்காக உயிரக் கொடுக்கறேங்கிற அப்ப இதிலிருந்து என்ன நடக்கிறது நான் என்பது தன்னுடைய தேசத்தில் ஊடுருவி விட்டது இனி ஒரு கேள்வி அதுவும் இங்க வரப்போகின்றது சில பேரு ஜாதிக்காகவே உயிர விடுவார்கள் போட்டுட்டு தான் ஜாதிக்காக உயிரை விடுவார்கள் அப்ப இங்க உபனேஷர் யாஜ்நல்யர் சொல்றார் நீ சென்று விட்டாய் அந்த ஜாதியில உனக்கு அபிமானம் வந்துடுச்சு திடீர்னு உனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோமே நீ உண்மையிலேயே வேற ஜாதியை சேர்ந்தவன்னு சொல்லி கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோமே என்ன ஆகுறது உயிரை முடியாது இறைவனையே நேசிக்கின்றாய் தேவதைகளை நேசிக்கின்றாய் வேதங்களை நேசிக்கின்றாய் இப்படி நீ சொன்னா அதுல உண்மையிலேயே என்ன நடந்திருக்கு அந்தந்த இடத்தில எல்லாம் நீ சம்பந்தப்பட்டுவிட்டாய் உன்னுடைய அகம் அங்க எக்ஸ்டென்ஷன் ஆயிடுச்சு என் குழந்தைக்காக நான் உயிரை கொடுக்கறன்னா என்ன நடந்துடுச்சுன்னா உன்னுடைய குழந்தை இடத்தில் நீ உன்னை பார்க்க ஆரம்பித்து விட்டாய் அதனால என்ன பண்ணா அந்த குழந்தைய நீ நேசிக்கிறதும் உன்னை நேசிக்கிறதும் ஒன்றுதான் வேற்றுமை இல்ல காரணம் என்ன நீ அங்கு இருக்கின்றாய் நேசிக்கின்றேன்னு சொல்றோம்னா இருக்குறதுக்கு பேரு ஒட்டி கொண்டு இருத்தல் ஜாயின் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஆத்ம என்னுடைய அகம் நான் என்பது அங்க உள்ள சென்று விட்டது அதனாலதான் சில குழந்தைகளை வந்து பெற்றோருக்கு ரொம்ப கொஞ்சும்பொழுது என்ன சொல்லுவார்கள் நீ யாரையெல்லாம் நேசிக்கின்ற சொல்கின்றாயோ அது நிபந்தனைக்கு உட்பட்டது நீ அங்கு இருந்தால்தான் உன்னால் நேசிக்க முடியும் அந்த ஆத்ம சேஷத்துவம் விலகி விட்டால் நீ அங்கிருந்து விலகி வந்து விட்டால் அந்த அகங்கர புத்தி அதிலிருந்து எடுக்கப்பட்டு விட்டால் உன்னால் நேசிக்க முடியாது பிறகு நான் என்னை நேசிப்பது இங்க சேஷத்துக்கு ஒன்றும் கிடையாது மற்றவர்களை நேசிப்பது அங்கு நான் இருப்பதனால் நான் என்னை நேசிப்பது பதில் கிடையாது நான் என்னை நேசிப்பது நான் ஆனந்த சுரூபமாக இருப்பதனால் அல்லது அதற்கு காரணம் கிடையாது இதுதான் பதில் நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்துட்டோம் இதக்கமா இந்த அத்தியாயம் முழுவதும் பார்க்க போறோம் இதுலதான் இந்த நான்கிறத எடுத்துட்டு பெரிய ஆராய்ச்சி பண்ண போற இந்த நான் எத்தனை நான்கள் இருக்கின்றார்கள் அப்படி எல்லாம் இந்த நான்கிற ஒரு தத்துவத்தையே எடுத்துட்டு வித்யாரிணியர் பிரிச்சு காட்டி என்ன சொல்ல போறார்னா ஆரம்ப நம்ம சொன்னதான் நிலைநாட்ட போறார் நான் என்னை நேசிக்கின்றேன் நிபந்தனையிட்டா பிறகு நான் ஆனந்த சுரூபம் ஈக்குவேஷன் சரியாயிடும் ஏன்னா அதுல நமக்கு பெரிய டவுட் கிடையாது நான் வந்து ஆனந்தத்தை நேசிக்கிறேங்கிறதுல சந்தேகம் ஆனந்தத்தை விரும்புகின்றேங்கிறதுல சந்தேகம் இல்ல அதுக்காகத்தான் ஆனந்தத்தை கொடுக்கற மற்ற சாதனைய விரும்புறேங்கிறதுல சந்தேகம் நான் என்னை நேசிக்கின்றேங்கிறல்ல தான் சந்தேகம் இருக்கு அந்த சந்தேகத்தை நீக்கி விட்டால் அதை நிலைநாட்டி விட்டால் பிறகு என்ன நிலைநாட்டப்படுகிறது நான் ஆனந்த சொரூபம் இந்த ஞானத்தை அடைந்து விட்டால் நானே ஆனந்த ஸ்வரூபம் வித்யா இந்த ஞானத்தை அடைந்து விட்டால் அடுத்ததுக்கு அடுத்த சேர்த்து வித்யா நந்தக அதுவே ஆனந்தம் இந்த ஞானந்தா உண்மையான ஆனந்தத்தை கொடுக்கும் என்று நிலைநாட்டப்படுகிறது நான் என்னை முழுமையாக நேசிக்கின்றேன் அனுபவத்துல எதையெதையோ நான் நேசிக்கிறேனே அப்படின்னு சொன்னா அங்கு உன்னை பார்த்ததனால் உன்னனி அங்க ரிலேட் பண்ணிட்டதுனாலதான் அங்க நீ இப்படியோ உள்ள போய் அமர்ந்து விட்டாய் இந்த கூடுவிட்டு கூடு பாயிர மாதிரி உன்னுடைய அபிமானம் அங்கு சென்று விட்டது அதனாலதான் நீ நேசிக்கிறாய் அதை நீ எடுத்து விட்டால் எதையும் நேசிக்க முடியாது இனி இந்த மந்திரத்திற்குள் செல்வதற்கு முன்னாடி இந்த மந்திரத்தை எந்த இடத்துல பயன்படுத்தணும் எந்த இடத்துல பயன்படுத்த கூடாதுன்னு கொஞ்சம் பார்க்கணும் இப்போ இந்த மந்திரம் வந்து ஒரு தத்துவத்தை உபதேசிக்க வந்த ஒரு மந்திரம் நான் என்னை நிபந்தனையற்றி நேசிக்கின்றேங்கிற இந்த வாக்கியம் இருக்கு இது வந்து ஒரு ஒரு பிலாசபி ஒரு தத்துவத்தை போதிக்கிற வாக்கியம் இதை நம்ம போய் வேல்யூல சேர்த்த கூடாது இந்த வேல்யூன்னு ஒன்று இருக்கு பண்புகள் அப்படின்னு ஒன்று இருக்கு அதுல ஒரு முக்கியமான பண்பு வந்து சுயநல செல் இல்லாம இருக்கிறது இருக்கு அந்த இடத்துல இந்த மந்திரத்தை நம்ம கனெக்ட் பண்ணக்கூடாது புரிஞ்சுடும் அந்த எக்ஸாம்பிள் என்னவென்றால் உபனிஷத்தினுடைய முக்கிய உபதேசம் என்ன மகா வாக்கியம் தத்துவ அசி அதாவது நீ அதுவாக இருக்கின்றாயின் சொல்லி அதன் எப்படி அகம் இது இதே நான் அடைஞ்சவ மோட்சத்தை அடையதான்னு பதிமூணாவது அத்தியாயத்துல எல்லாம் பகவான் சொல்லிட்டு பிறகு பதினாறாவது அத்தியாயத்துல தெய்வீ சம்பத் ஆசுரி சம்பத்தை சொல்லும் பொழுது அசுரர்கள் யார் என்றால் அசுரன் சொல்ற அந்த இடத்துல என்ன பொருள் கிரண்ய கசுப்பு என்ன சொன்னா நான் கடவுள் என்ன தான் வணங்கணும் அப்போ அது வந்து அசுர குணம்னு சொல்ற அந்த இடத்துல ஆத்ம தத்துவத்தை புரிந்து கொள்ளாமல் மற்ற அகங்காரத்தோடு ஒப்பிட்டு என்னுடைய நான் தான் உயர்ந்தவன் அப்படிங்கிற கர்வத்தில சொல்றது அகம் ஈஸ்வரக இங்க யார் யஜமானன் தெரியுமான்னு பலமுறை நம்ம சொல்றோமில்ல இங்க நான் தான் தலைவன் இங்க நான் சொல்றபடிதான் எல்லாம் கேட்கணும் நான் ஈஸ்வரன் அப்படிங்கிற பாவனை நமக்குள்ள பல சமயம் வருது அது வந்து ஒரு கர்வத்தை குறிக்கின்றது அப்ப நான் ஈஸ்வரன் வார்த்தை வந்து ஒரு தவறான சொல் குணத்துக்குள்ள போகும் பொழுது தத்துவத்துக்குள்ள போகும்போது வேற அர்த்தம் அதே போல நான் என்னை நேசிக்கின்றேங்கிற இந்த வாக்கியத்தை எடுத்து அப்ப எல்லாமே சுயநலவாதிகள் தானா அப்ப செல்பிஷ்னஸ்ங்கறது கூட அதான் அப்ப எல்லாமே சுயநலம்னா நானும் சுயநலமா இருந்துட்டு போறேனே அந்த இடத்துல இந்த மந்திரத்தை பயன்படுத்த கூடாது எந்த மந்திரத்தை எங்க பயன்படுத்தணும்னு இருக்குது அதை அதிரமெல்லாம் ஜபிக்காத என்ன கண்டிஷன்ல மனமது செம்மையானால் அப்படி ஒரு ஒரு வாக்கியத்தை ஒரு சென்டென்ஸை எந்த இடத்துல பயன்படுத்தணும் எப்படி இன்டர்பிரேட் பண்ணணுங்கிறதே ஒரு சாஸ்திரம் இருக்கு ஸோ அதை கவனமாக நம்ம பார்க்கணும் ஏன்னா பலர் வந்து இந்த வேல்யூங்கிற இடத்துல வரும்போது பலர் ரொம்ப சுயநலமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லாத்தையும் யூஸ் அண்ட் த்ரோவா இவங்க யூஸ் பண்ணுவார்கள் தேவைன்னா பேசறது தேவைன்னா வந்து குழையிறது தேவையில்லைன்னா விட்டுட்டு போயிடுறது அப்படி பலரை நம்ம பார்க்கிறோம் தேவைப்படும் பொழுது மட்டும் ஒருத்தரை பயன்படுத்திட்டு எல்லாமே தனக்கு பயன்படுறதா இருந்தாதான் செயல்படுவார் ஈவன் ஒரு சிரிப்பும் கூட அவருக்கு பிரயோஜனம்னா தான் சிரிப்பாரு இல்லைன்னா திரிக்க மாட்டா அதற்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஒரு செல்பிஷா பலர் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அது வேறு இந்த இடத்துல சொல்ற தத்துவம் வேறு அங்க செல்பிஷ் அப்படின்னு சொல்றது எல்லாமே தனக்கு லாபம் தனக்கு லாபம் அப்படின்னு சொல்லி மற்றவர்களை வந்து துயரப்பட்டாலோ கஷ்டப்பட்டாலோ கிராஃப்ட் மைண்ட் ஒரு இன்சென்சிட்டிவ் மைண்டோட தனக்கு மட்டும் எல்லா சௌகரியத்தையும் பார்த்துட்டு மற்றவங்களை வந்து நம்ம ஒதுக்குறது வந்து அது சுயநலம் அதை விரிவுபடுத்துறதுக்கு தான் நம்ம தியானம் எல்லாம் கூட பண்ணோம் மைண்ட் எக்ஸ்பான்ஷன் தியானம் இருக்கு மனதை விரிவுபடுத்துதல் சுயநலம் இல்லாமல் இருத்தல் பரணலம் தானம் தியாகம் போன்றவைகள் வருது அப்ளை பண்ணிட்டு இருக்க அப்ப தானம் பண்றதே உனக்காகத்தானே ஆங்கிள் பண்றா அப்ப எப்படி இவனை நேசிக்கிறான்னு சொன்னா அதுக்கு பதில் நம்ம பார்க்க போறவன் தியாகம் பண்ணும் பொழுது அந்த தியாகம் பண்ற நான அதிகமா நேசிக்கிறா தியாகம் பண்ற பொருளை காட்டிலும் சோ அப்படி நம்ம புரிஞ்சுக்க அதனால் நம்ம கவனமா இந்த வாக்கியத்தை தத்துவ விசாரத்தில் அப்ளை பண்ணணுமே தவிர வேல்யூல அப்ளை பண்ண கூடாது அப்படி பண்ணிட்டம்னா என்ன வந்துரும்னா எல்லாமே அது சில அசுரர்களுடைய பிலாசபி இது இந்த உலகத்துல யார் யோக்கியனானவன் இவர் ஏதாவது தப்பு பண்ணிட்டே இருப்பாரு நீ ஏன் இப்படி இருக்கிறன்னா யாரு லஞ்சம் வாங்கலை யாரு பொய் சொல்லல அப்படி எல்லாத்தையும் இவர் லிஸ்ட்ல சேர்த்திக்குவார் ஒரு மெஜாரிட்டி கிடைத்த சௌரியமா இருக்குமே பண்றதுக்கு அது ஒரு பயத்துல நல்லவங்களா இருந்து நான் மட்டும் தப்பானவனா இருந்தா இப்படி எல்லாமே தப்பானவங்க சுலபமா இருக்கும் எந்த குற்ற உணர்வும் இல்லாம எந்த சங்கடமும் இல்லாம என்ன யாருமே யோக்கியம் கிடையாது பிறகு என்ன எங்கிட்ட வந்து உபதேசம் பண்ணிட்டு அது ஃபர்ஸ்ட் கேட்டுருவார்கள் நீ முதல்ல அப்படியா அப்படின்னு சொல்லி அப்ளை செய்யாதுக்கு வந்து வித்யாரணியானறந்த லட்சணத்தில் அது தெளிவாகும் இருந்தாலும் நம்ம முன்னாடியே இதை பார்த்தோம் அந்த லட்சணம் பொறுப்பாரு என்ன நேசிக்கிறேங்கிறது அந்த அன்பினுடைய டெபனேஷன் என்ன அப்படிங்கிற ஒரு டெபனேஷன் பிறகு வர இருக்கின்றது இந்த முக உரையுடன் நம்ம வந்து இந்த மந்திரத்திற்குள்ள போகலாம் இப்ப இங்க என்ன கான்டெக்ட் யாக்ஞர் வந்து மைத்ரேயிடம் கொடுத்துட்டு துறவர வாழ்க்கைக்கு போறேன்னு சொல்லும் பொழுது மைத்திரேய இந்த பொருள் இந்த வித்தேன அமிர்தாசியம் இந்த பணத்தினால நான் அமிர்தத்தை அடைய முடியுமா அப்படி என்றால் எதனால் அமிர்தத்வத்தை அடைய முடியுமோ அந்த அறிவை கொடுங்கள்னு கேட்கின்றார் அப்பொழுது மனைவியா இருக்கின்ற மைத்திரை இப்ப சிஷ்யாக மாறுகின்றார் இவரு குருங்கிற ஸ்தானத்தை எடுத்துட்டு யாஜ்யவன் உபதேசம் செய்யிறார் அதனால இங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கணவன் மனைவியா இருந்ததுனால இவருடைய எக்ஸாம்பிள் எப்படி ஆரம்பிக்கின்றார் பல எக்ஸாம்பிள் சொல்ல இவருடைய முதல் உதாகரணம் மனைவி கணவனை நேசிப்பது கணவனுக்காக அல்ல தனக்காக நேசிப்பது அதே போல கணவன் மனைவியை நேசிப்பது பார்க்கணும் இப்போ வந்து ஒரு மனைவி வந்து கணவனை நேசிக்கின்றால் என்று வைத்துக் கொள்வோம் அப்படி நேசித்தால் அங்க நேசிக்கும் பொழுது என பல வேண்டாம் அப்படி நேசிக்கும் பொழுது இவன் என்ன நினைக்கிறான் நான் எவ்வளவு தியாகம் பண்ணி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இவ்வளவு தூரம் உங்களை நேசிக்கின்றேன்னு சொல்லும் பொழுது கணவனுக்காக கணவன் நேசிக்கப்படவில்லை பிறகு ஆனா அனுபவத்தில் அப்படி இருக்கே என்றால் அந்த கணவன்கிற அந்த இடத்தில் இவளுடைய அகங்காரம் ஊடுருவி விட்டது நான்கிறது அதுக்குள்ள போயிடுச்சு என்னுடைய கணவர் தான் நேசிக்க முடிகிறது நீங்க டெலிட் பண்ணி விடுங்க அந்த போல்டர்ல இருந்து நேசிக்க முடியாது ரெண்டு பேர் பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோமே நேசிக்க முடியாது அதே போல இப்படி குழந்தைய நேசிக்கிறதுபவத்தில் அப்பாற்பட்டு ஒன்றை நான் நேசிக்கின்றேன்னு சொல்றேனே என்றால் நீ சென்றதனால் உன்னுடைய அகம் போய் அங்க வியாபித்தனால அத டெக்னிக்கலா ஆத்ம சேஷத்துவா அந்ய பிரேம அந்நா வேறு இடத்தில் பிரேம அன்பு அல்லது விருப்பம் ஆத்ம சேஷத்வா இங்கு நான் நான் அங்கு வியாபிக்கவில்லை என்றால் என்னால் நேசிக்க முடியாது அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா நமக்கு நல்லா தெரியும் மீண்டும் கவனமாக இருக்க வேண்டும் இது ஒரு சுயநலத்தை போதிக்கிற வாக்கியம் அல்ல இது ஒரு பெரும் தத்துவத்தை போதிக்கிற வாக்கியம் அப்ப எல்லாமே யார யாரையோ நேசிட்டு இருந்தே அதெல்லாம் பொய்யாகுமா இருக்குமே வேற வழியில் ஒரு மாதிரியா தான் இருக்கும் காரணம் என்னன்னா பெரிய உண்மையை கொஞ்சம் ஜீரணிக்கும் பொழுது புரியல சந்தோஷம் புரிஞ்சதுன்னா கொஞ்சம் குழப்பம் நமக்கு ஏற்படும் பிறகு நல்லா யோசிச்சா நமக்கு தெளிவு ஏற்படும் இது யாரையும் வெறுக்கிறதோ விளக்குவதற்காகவோ அல்ல ஒரு ரியாலிட்டி ஒரு உண்மையை விளக்குவதற்காக கவிதையிலையும் பாட்டில் சொல்லலாம் உனக்காக வாழ்றேன் அப்படி இப்படி நல்லாட்டி உண்மைன்னு வரும் பொழுது நான் என்னைத்தான் நேசிக்கின்றேன் பிறகு நான் சூசைடு பண்றேனே அப்படின்னா அப்ப நான் என்ன நேசிக்கிறேன் எப்படின்னா இந்த சூழ்நிலையில நான் சந்தோஷமா இல்லை என்னுடைய உடலை அழித்து கொண்டால் நான் சந்தோஷமா இருப்பேன்னு தான் நான் உடலை அழிக்கின்ற அப்போ என்னை நேசிக்கிறதுனாலதான் சூசைடே பண்ற தவறான கன்க்ளூஷன் இந்த சூழ்நிலையில என்னால சந்தோஷமா இருக்க முடியாது அப்ப என்ன பண்ணலாம்னா இந்த உடலை அழிச்சுட்டான் நான் சந்தோஷமா இருப்பனே அப்ப என்ன சூசைடு பண்ணும்போது கூட அதிகமா இவனை நேசிச்சதுனாலதான் சூசைடே பண்றான் அப்படி வந்து வித்யாரியர் விளக்க போறார் பிறகு அது தேசமாகட்டும் யார் ஆகட்டும் ஈவன் ஈஸ்வரன் விஷ்ணு சிவன் எல்லாமும் அவங்களையெல்லாம் நேசிக்கிறது சென்றதனால் கண்ணப்ப நாயனார் கண்ணை குத்தினார்ன்னா அவர் அவருடைய அவர் அந்த இடத்துல சிவலிங்கத்துக்குள்ள போயிட்டார் அவர் சிவலிங்கத்துக்குள்ள போனதுனாலதான் அவர் அவர் கண்ணை குத்தி இல்ல அதுக்கு முன்னாடி பூஜாரி வந்துட்டு போனாரு அவரு செஞ்சிருவாரா இல்ல வேற யாரோ வந்தாங்களா அவங்க பண்ணிடுவாங்களா அல்லது இவரே பண்ணிடுவாரா இவர் எப்பொழுது அதற்குள் ஊடுருவுகின்றதோ அப்பொழுதுதான் நேசிக்க முடியும் மற்றவர்களை நேசிப்பது அதில் நான் இருப்பதனால் நான் என்னை நேசிப்பது நிபந்தனையற்றது இந்த எஸ்டாப் தான் நம்ம இதுல பார்க்க போறோம் அப்ப இங்கு வந்து கடைசி வாக்கியம் வந்து ஆத்மன்து காமாய சர்வம் பிரியம் பவதி இதுதான் வாக்கியம் இந்த வாக்கியம் தான் இந்த முழு அத்தியாயத்திலேயே நம்ம வந்து பார்க்க போறோம் ஆத்மனஸ்து காமாய ஆத்மனகன தனக்கு காமாய என்றால் பிரயோஜனாய தனக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கின்றது என்ற நிபந்தனையினால் சர்வம் பிரியம் பவதி மற்றதெல்லாம் எனக்கு பிரியமாகின்றது அன்பிற்குரிய விஷயம் ஆகிறது விருப்பத்திற்குரிய பொருள் ஆகிறது ஆத்மனகாமாயர்களுடைய இங்க காமாயன பிரயோஜனாய அவரவர்களுடைய பலனுக்காக அவரவர்களுடைய மகிழ்வுக்காகத்தான் சர்வம் பிரியம்பவதி மற்றதெல்லாம் பிரியமாகின்றது பிறகு நான் உண்மையில் எதையும் நேசிக்கவில்லை நான் என்னைத்தான் நேசிக்கின்றேன் இதுல வந்து பரநலம் சுயநலம்னா இந்த வெறு உடல் மட்டும் நான் நினைக்கும் பொழுது ஒரு விதமா நான் பிஹேவ் பண்றேன் பிறகு இந்த குடும்பமே நான் நாடே நான் தேசமே நான் வியாபிக்கும் பொழுது பிறகு என்னுடைய செயல்பாடு மாறுபடுகின்ற இப்ப இத வேல்யூவோட நம்ம இப்ப மிக்ஸ் பண்ண இது ஒரு தத்துவம் என்ன தத்துவம்னா நான் மற்றவர்களை நேசிக்கின்ற அனுபவம் உண்மை நேசிப்பது நிபந்தனை அற்றது அப்ப இங்க என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறார் முதல் எடுத்துக்கிற எக்ஸாம்பிள் வந்து கணவன் மனைவியை மனைவி கணவனை நேசிப்பது அடுத்தது வந்து கணவன் மனைவியை நேசிப்பது பிறகு ஒரு பெரிய லிஸ்ட் சொல்றார் அந்த லிஸ்ட் அந்த எக்ஸாம்பிளை எல்லாமே இங்கு வித்யாரண்யர் வந்து இந்த ஸ்லோகத்தில் ஆரம்பித்து இருபதாவது ஸ்லோகம் வரை அந்த மந்திரத்தை மட்டும் விளக்குகின்றார் ஸ்லோகத்திலிருந்து விளக்கத்தை ஆரம்பிப்பார் நமக்கு வர்ற சந்தேகங்களை எல்லாம் எடுத்து விளக்க இருக்கின்றார் உண்மையிலேயே ஆக்சுவலி நம்ம அந்த டீச்சிங்க முடிச்சிட்டோம் ஆத்மசேஷத்வாஸ் புரிஞ்சதுன்னா ஓவர் இருந்தாலும் நம்ம மைண்டுக்கு வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக வித்யாரண் பல சந்தேகங்களை எடுத்து எவ்வளவு நமக்கு புரிய வைக்க போற என்ன புரிஞ்சுக்கிறோம் நான் என்னைத்தான் நேசிக்கின்றேன் மற்றவங்களை நேசிக்கிறேன்னு சொல்றதெல்லாம் ஒரு விதத்தில் பொய்தான் நான் என்னத்தான் நேசிக்கின்றேன் பிறகு வந்து ஞானி ஆனதுக்கு அப்புறம் சர்வாத்மா பாவம் வந்தா நான் என்னை நேசிப்பதும் நான் மற்றவர்களை நேசிப்பதும் வேற்றுமை இல்லை காரணம் என்ன நானே அனைத்துமாக இருக்கின்றேன் அது பைனல் ஸ்டேஜ் அப்பங்க வேறு நான் அப்படிங்கறதுக்கெல்லாம் இடம் கிடையாது அதான் சர்வாத்மாவை ஒருத்தன் ஒருத்தன் தன்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறானோ அதே போல எல்லாத்தையும் நேசிக்கிறான்னு என் அர்த்தம் ஈவன் அனைத்துக்குள்ளும் ஊடுருவி விட்டான் இந்த நான்கிறது எல்லாத்துக்குள்ளையும் போயிட்டான் என்ன நேசிக்கிற அளவு அனைவரையும் நேசிக்கின்றேன் டெவலப் ஆக போகுது இப்பொழுது நாம் ஸ்லோகத்திற்குள் சென்றால் போதையா மாச மைத்ரேயின் யாக்ஞக யாக்ஞ என்ற ரிஷியானவர் மைத்ரேயம் போதையா மாச மைத்ரேயி என்ற என்ற மனநிலையை அடைந்தவளுக்கு உபதேசம் செய்தார் யார் தன்னால் நேசிக்கப்பட்ட இந்த இடத்துல இந்த வார்த்தை வருது தன்னால் நேசிக்கப்பட்ட அப்ப இந்த கிளாஸ் கேட்டுட்டு இனிப்போய் எல்லாத்துக்கிட்ட நேசிக்கலீங்க சொல்லிட்டு இருக்க அதெல்லாம் இப்பவும் போல விவகாரத்துல பேசிட்டு கொஞ்சம் பயமா இருக்கும் காரணம் என்ன தெரியுமோ இது அப்படியே தப்பா புரிஞ்சிட்டு நேரம் வீட்டுக்கு போயி இத்தனால நம்ம ஒருத்தர் ஒருத்தர் நேசிச்சதெல்லாம் போயி அப்படின்னு சொன்னா என்ன ஆகுறது அதெல்லாம் கிடையாது விவகாரத்துல ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்கறது நேசிக்கிறது அதெல்லாம் இருக்கு அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போற அதாவது எந்த இடத்துல நான் இது என்ன ஆகும்னா அது உங்களுக்கே தெரியும் அந்த வாக்கியம் வருது தனக்கு பிரியமான மைத்ரேயிடம் யாக்கியமிக்க உபதேசம் செய்தார் அந்த உபதேசம் என்ன நவா அரே பத்யுர்த்தே பதிகி பிரியகி ஈரயன் உபதேசம் துவங்கியது ஈர என்ன திஸ் இஸ் எப்படி அர்த்தனுக்காக அர்த்தி ந பிரிய கணவன் நேசிக்கப்படுவதில்லை கணவனுடைய பிரயோஜனத்துக்காக கணவன் நேசிக்கப்படுவதில்லை மனைவி கணவனை நேசிப்பது தனக்காக தன்னை நேசிக்கிறது எக்ஸ்டென்ஷன் என்னுடைய முடிகிறது அந்த கட்டாயிடுச்சு அப்படின்னா நேசிக்க முடியாது அப்படி கணவனை நேசிப்பது கணவனுக்காக அல்ல இந்த விதத்தில் உபதேசம் ஆரம்பித்தது பிறகு வந்து உபநிஷத்துல என்னென்ன உதாகரணங்கள் இந்த மாதிரி கொடுக்கப்பட்டது எவ்வளவு உதாகரணம் கொடுக்கப்பட்டது அந்த உபனிஷத் மந்திரம் ஒரு பேரகிராஃப் போல இங்க கணவன் மனைவி குழந்தைகள் ஆரம்பிச்சு ஒரு பெரிய லிஸ்டையே அங்க யாக்கியவல் கொடுக்கிறார் அதே ஆர்டர்ல வித்யாரண்யர் அடுத்த ஸ்லோகத்து சொல்றார் இவ்வளவு லிஸ்ட் அங்கு வந்துள்ளது அது அடுத்த ஸ்லோகத்தில் கோருகின்றார் அடுத்து ஆறாவது ஸ்லோகம் பதிர்ஜ புத்திரவி பசுபிரண வாக்கு தேவேதூத்தே இந்த ஸ்லோகத்துல வித்யாரண்யருடைய கவித்துவத்தையும் நம்ம பார்க்கலாம் ஒரு பெரிய மந்திரத்தையே ஒரே ஒரு ஸ்லோகத்தில் அடக்கி விட்டார் சூத்திரத்தை போல அந்த மந்திரத்தில் வந்து கணவன் மனைவி குழந்தைகள் இப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே வருது அது என்னன்னு அல்லா இந்த ஒரு ஸ்லோகத்தில் அதே ஆர்டர்ல சொல்றார் உபநேஷத்துல என்ன ஆர்டர்ல சொல்லப்பட்டதோ அதே ஆர்டர்ல வருகின்றது இப்போ முதல்ல வந்து பதிகி முதல் சொல் அங்க எப்படி வரும் அப்படின்னா மனைவி கணவனை நேசிப்பது கணவனுக்காக அல்ல தனக்காக அடுத்தது வந்து மனைவி இந்த இடத்துல எப்படி வரும் கணவன் மனைவியை நேசிப்பது மனைவியின் பொருட்டு அல்ல தன் பொருட்டு அடுத்தது வந்து புத்திர புத்திரன்னா மகன் பெற்றோர்கள் குழந்தையை நேசிப்பது குழந்தையின் பொருடல்ல இப்படி வந்து உயிரினங்களா சொல்லி அடுத்தது வந்து உபநிஷத்துல பொருள்கள் சொல்லப்படுகிறது அல்ல நமக்காக பணத்தை நம்ம நேசிக்கிறது பணத்துக்காக அல்ல அடுத்தது பசு பசு என்றால் நாம் வளர்த்துகின்ற மிருகங்கள் ஆடு மாடு நாய் போன்ற மிருகங்கள் இவர்கள் இந்த மிருகங்களை எல்லாம் நான் நேசிப்பது என்ன சில பேர் வந்து தனக்கு மேலே தான் வீட்டில் பல தர நாயை என்ன சில பேருக்கு இல்லையே நான் எனக்கு மேலே நாயை நேசிக்கிறேன்னு சொல்லுவார் அப்படி கிடையாது அது உன்னுடைய நாயா இருக்கிறதுனால தான் நேசிக்கிறேன் அதை நீ வித்துட்டீங்கன்னா உன்னால் நேசிக்க முடியாது பசு அடுத்தது பிராமண ஜாதி சில பேர் தான் ஜாதி மேல அவ்வளவு ஒரு அபிமானம் நான் பிராமணன்னு பிராமண ஜாதியின் மீது அபிமானம் நீ ஜாதியை நேசிப்பதுல அபிமான வந்தது கற்பனை செய்து கொண்டாய் அந்த கற்பனையினுடைய விளைவாக அந்த ஜாதியை நீ நேசிக்கின்றாய் அடுத்தது பாகுஜாஹா பாகுஜாஹான கத்திரியன் நான் ஒரு ராஜா ியன் அத்திரியை நேசிப்பது அல்ல ஜடமான உனக்காகத்தான் நேசிக்கின்ற உனக்கு அதுல அபிமான வந்துடுது அடுத்தது வந்து லோகாகா ஒருத்தன் சொல்றான் நான் இவ்வளவு யாகம் பண்ணி பூஜை பண்ணி நான் சொர்க்க லோகத்துக்கு போறேன் நான் பிரம்ம லோகத்துக்கு போறேன் அப்படின்னு லோகங்களை நீ நேசிப்பது லோகத்தினுடைய நன்மைக்காக அல்ல உனக்காக உனக்கு அந்த லோகம் பிடிச்சிருக்கு படிச்சு பார்த்திருக்க வேதத்துல உனக்கு ரொம்ப பிடிச்சிடுது உடனே என்னன்னா அதற்காகத்தான் நீ அதை நேசிக்கின்றாய் உனக்கு அத சுகத்த கொடுக்கலீனா உன்னால அதை நேசிக்க முடியாது பிறகு தேவாகா நீ விதவிதமான தேவதைகளையெல்லாம் நேசிக்கின்றாய் அந்த தேவதைகளுக்காக அல்ல உனக்காக அடுத்தது வேத ஒருத்த வந்து நான் இவளவு கஷ்டப்பட்டு வேதம் படிக்கிறேன் வேதத்தின் அப்படின்னு சொன்ன வேதம் ஒரு ஜடம் உனக்காகத்தான் நீ வேதம் படிக்கிற வேதத்துக்காக அல்ல இந்த வேத பூதேங்கிறத பிரித்து பார்க்கணும் வேதம் அப்புறம் பூத பூதம் இங்கே பூதம்னா பஞ்சபூதங்கள் நாம பஞ்சபூதங்களையும் நேசிப்பது அந்த பஞ்சபூதங்களுக்காக அல்ல நமக்காக இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போறார் எல்லாத்தையுமே சில ஒவ்வொரு ஸ்லோகங்கள்ல சுருக்கமா விளக்கம் சொல்ல போற எல்லாமே சர்வம் இவைகள் அனைத்தும் ஆத்மார்த்த பிரியம் தனக்காகத்தான் இது பிரியமாக உள்ளது இது வந்து காரணம் என்ன இதற்குள்ள நான்கிறது நீ உள்ள போனாதான் நேசிக்க முடியும் நினைச்சாத்தான் நேசிக்க முடியும் ஒரு அபிமான வரல என்ன வரல அப்படின்னா நேசிக்க முடியாது நினைச்சா தான் அந்த க்ஷத்ரிய ஜாதிய நேசிக்க முடியும் அப்போ அந்த க்ஷத்ரிய ஜாதியையோ பிராமண ஜாதியையோ நீ நேசிக்கவில்லை நீ உன்னைத்தான் நேசிக்கின்றாய் என்ன நீ அங்க போய் உட்கார்ந்துட்ட அவளவுதான் அதாவது வந்து கண்ணாடியில பாக்குற முகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன அர்த்தம் பிடிச்சிருக்கு கண்ணாடிக்குள்ள நீ போகல அப்படின்னா அது உனக்கு பிடிக்காது அப்படி இந்த கண்ணாடிக்குள்ள நம்ம நுழைஞ்சது போல நம்ம எல்லாத்துக்குள்ளயும் நுழைஞ்சிருக்கிறோம் இந்த எக்ஸாம்பிள் என்ன புரியுதுன்னா ஈஸியா வெளியே வர முடியும்னு அர்த்தம் நம்ம உண்மையிலேயே நுழையல நுழைஞ்ச மாதிரி ஒரு பிரமை அதாவது அவைக்கு ஒரு ஒரு உபதேசத்தை கேட்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் மனைவியா இருந்தார் இவரு கணவனா இருந்து எடுத்துடனே எப்படி ஸ்டார்ட் பண்றாரு நீ இத்தனை நாள் என்ன நேசிச்சது போயி இத்தனை நாள் நான் நேசிச்சது போயின் இதெல்லாம் உனக்கு சாத்தியமா லட்சியமா தெரியுது இதெல்லாம் சொல்ல போற சில பேர் வந்து குழந்தைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறதே லட்சியமா இருந்து சேர்த்து வச்சுட்டு எப்போ நூறு வருஷம் வாழ்ந்து சேர்த்து வைப்பார்கள் அவன் ரெண்டே வருஷத்துல அழிச்சிருவான் என்னோட அப்படி சில பேர் வந்து லட்சியமே குழந்தைகளுக்கு அப்படி நம்ம லட்சியம் வந்து எதோ நினைச்சிட்டு இருக்கிறோம் எதுவுமே உன்னுடைய லட்சியம் அல்ல அத காட்டுறதுக்கு தான் இந்த லிஸ்ட் இந்த லிஸ்ட படிச்ச உடனே நம்ம மைண்ட்ல எது வரும் எது இலக்கல்ல அனைத்தும் இந்த ஆத்மாதான் பார்க்கப்பட வேண்டும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் சரி இந்த ஆத்மாவை நான் புரிஞ்சுக்கணும்னா என்ன பண்றது மந்தவ்யோ நிதித்யாசி தவியக இந்த மந்திரத்தின் தொடர்ச்சி சரி இந்த மூணு பண்ணுனா என்ன கிடைக்கும் சர்வம் மோக் பலன் கிடைக்கும் இதுதான் வரைக்கும் ஒரு பெரிய பேராகிராஃப்ல ஒரு மந்திரம் அதுல இந்த பஸ்ட் போர்ஷனை மட்டும்தான் வித்யாரண்யர் டீல் பண்றார் ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி காரணம் என்ன நம்ம அனுபவத்துல இல்ல நான் ஒன்னும் சுயநலவாதி இல்ல என்ன வெறுக்கறேன் நான் மற்றவர்களை நேசிக்கின்றேன் அப்படிங்கிற ஒரு எண்ண இருக்கு அதை விளக்கி நமக்கு வந்து இல்லை அவர் அவர்கள் அவரவர்களைத்தான் உண்மையில் நேசிக்கின்றார்கள் ஆகவே நம்முடைய இலக்கு என்னென்ன நாம் தான் ஆத்மாதான் நம்முடைய லட்சியம் மீதி எல்லாம் என்னென்ன மீதி எல்லாம் சாதனை அவரவர்களுக்கு அவரவர்கள் தான் லட்சியம் இந்த ஒரு ரகசியம்தான் இங்கு வந்து கூறப்படுகின்றது இனி இருபதாவது மந்த் ஸ்லோகம் வரை இதனுடைய விளக்கம் தான் சென்ற ஸ்லோகத்துல வந்து உபனிஷத்துல சொன்னதை எல்லாம் வரிசைப்படுத்திட்டார் அதுல சிலதை எடுத்துக்கொண்டு அதை சுருக்கமாக விளக்குகின்றார் இனி எல்லாம் எளிமையான பகுதி நமக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா இத நம்ம வேகமா பார்த்துட்டு போகலாம் எல்லாமே என்ன நான் என்னை உண்மையில் நேசிக்கின்றேன் மற்றவர்களை நான் நேசிக்கின்ற அனுபவம் உண்டு காரணம் அதற்குள் இருப்பதனால் அந்த நான்கிறத எடுத்துட்டா என்னால் நேசிக்க இயலாது இனி அடுத்த ஸ்லோகம் தீத்தம் கோதி சோதனோ தேச்சி சீத இனி வருகின்றார் அவர் அவர்கள் உண்மையில் அவரவர்களை தான் நேசிக்கின்றார்கள் இப்ப ஒருத்தர் சொல்லலாம் நான் ஒருத்தரை எந்த அளவுக்கு நேசிக்கிறேன் அப்படிங்கறது அவர் என்ன எந்த அளவுக்கு நேசிக்கிறார்களோ அந்த அளவுக்கு தான் நீ எனக்கு எவ்வளோ வெயிட்டு கொடுக்குறையோ அவ்வளோ வெயிட்டு தானே உனக்கு நான் கொடுப்பேன்னு நம்ம சொல்கிறோம் பொதுவாக அன்பு எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ அல்லது எனி ரிலேஷன்ஷிப்பில் நீ என்ன நேசிக்கிறதுனால தானே நான் உன்னை நேசிக்கிறேன் அப்போ ஏ நான் உன்னை நேசிக்கிறதுக்கு காரணம் நான் அங்கே போனதுனால அல்ல நீ இங்கே வந்ததுனால அனுபவத்தில் அப்படி இருக்கு நான் உன்னை நேசிப்பது நான் உனக்குள்ள வந்துட்டதுனால நீ என்ன நேசிக்கிறதுனால தானே நான் உன்னை நேசிக்கிறேன் இப்படி வந்து நம்ம மனதில் ஒரு சந்தேகம் வரலாம் இத கேட்ட உடனே சந்தேகம் நமக்கு தோன்றும் அதனாலதான் வித்யாரண் இந்த சந்தேகத்தை எடுத்துட்டு விளக்கம் கொடுக்கிறார் அதாவது வந்து இங்க என்ன விளக்கம் கொடுக்கிறார்னா ஒரு மனைவி வந்து கணவனை நேசிக்கின்றார் அந்த இடத்துல கணவன் உண்மையிலேயே அந்த நேரத்துல நேசிக்கிறானா இல்லையாங்கிறத ஆக்சுவலி அவ பாக்குறதே கிடையாது அவளுக்கு நேசிக்கணும்னு தோணும் பொழுதுதான் நேசிக்கின்றாள் அப்ப கணவனுடைய சில அவஸ்தைகளை சொல்றார் இந்த அவஸ்தையில் கணவன் இருக்கும் பொழுது அவர் யாரையும் நேசிப்பதில்லை மனைவியையோ மற்றவங்களையோ இருந்தாலும் நேசிக்கின்றால் ஆகவே அந்த லாஜிக்க சொல்லாத நீ நேசிக்கிறதுனாலதான் நான் நேசிக்கிறேன்னு சொல்லாத சில சமயம் ஆச்சரியமா இருக்கு சில பேரு சில பேர்த்த வெறுத்து இருப்பார்கள் இவங்க பின்னாடி போயிட்டே இருப்பாங்க ஆச்சரியமா இருக்கு காரணம் என்ன காரணம் என்னவென்றால் அவர்கள் விரும்பினாதான் நீ விரும்பணுங்கிற அவசியம் கிடையாது உனக்கு விருப்பம் வந்து விட்டால் நீ விரும்புகின்றாய் இதுதான் இப்ப முதல் வரியில பத்தின் அதாவது வந்து மனைவிக்கு பத்யாவ் இச்சா ஏதா பத்தின் பத்னி என்றால் மனைவி பத்தின் யாகன மனைவிக்கு கணவன் மீது விருப்பமும் அன்பும் எப்பொழுது தோன்றுகிறதோ அப்பொழுது இவள் நேசிக்கின்றாள் அந்த கணவன்கிற ஒரு பொருள் மீது ஒரு மனிதன் மீது ஒரு உறவு மீது இவளுக்கு விருப்பம் வரும் பொழுது நேசிக்கின்றாள் ஆனா இவ அவரும் அதே நேரத்தில் என்ன விரும்பினாதான் நான் நேசிக்கிறேன் கிடையாது அந்த நேரத்துல கணவனுடைய நிலை என்ன இரண்டாவது வரையில சொல்ற சுத் அனுஷ்டானி இப்ப கணவனுக்கு வந்து பசி ரொம்ப அதிகமா இருக்கு சுத் அப்படின்னா பசி அனுஷ்டானம் அப்படின்னு சொன்னா அவர் ஏதாவது பூஜை பண்ணிட்டு இருக்கார் ஏதாவது ஆசனா பண்ணிட்டு இருக்கார் ஏதோ ஒரு சாதனை பண்ணிட்டு இருக்கார் ரோகனா நோய் வாய்ப்பட்டுள்ளார் இப்போ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல இப்ப கணவனுடைய மனம் எப்படி இருக்கு ஒன்னா பசி மயக்கமா இருக்கு பசி வந்தா பத்தும் பறக்கும் சொல்றாங்களே முதல்ல மனைவி பறந்துருவா அப்புறம்தான் மற்றதெல்லாம் பறக்கும் எல்லாமே நம்ம மறந்துடுவோம் யாரையும் நம்ம நேசிக்க முடியாது பசிதான் ஆக்குப்பை ஆகும் மைண்டில் பிறகு முக்கியமான சாதனையில் இருக்கார் அதனாலதான் கணவன் வந்து எதாவது ஒர்க்கல் இருக்கும்போது இவங்க போய் பேசிட்டு இருந்தா கோபம் வந்துருது நான் தான் இவ்வளவு வேலையில் இருக்கிற நீ எழுக்க வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ற அப்படின்னு சொல்லி அப்படி அனுஷ்டானம்னா யோகாசனமோ தியானமோ யாகமோ பூஜையோ அல்லது அவர்களுடைய கடமையோ ஆபீஸ் ட்யூட்டியோ ரோகம் அப்படின்னா நோய் நோய் அப்படின்னு வரும் பொழுது நமக்கு பெயின் வருது அந்த பெயின் என்ன பண்ணதுன்னா நம்மளுடைய புல் அட்டென்ஷன் அதை எடுத்துக்கு அதாவது உண்மையிலேயே நம்ம பெயினை நேசிக்கிறோம் காரணம் அவ்வளவு கவனம் கொடுக்கறமே நேசிச்சம்னா அங்க அப்படி பெயின் எல்லாம் வரும் பொழுது இவருடைய கவனம் விருப்பம் மனைவியின் மீதே கிடையாது இதுலதான் இருக்கு இருந்தாலும் இதையெல்லாம் மனைவி பொருள்படுத்தாமல் கணவனை விரும்புவதனால் என்ன புரிஞ்சுக்கணும்னா உனக்கு எப்ப விருப்பம் வருதோ அப்பதான் வரும் என்னுடைய அபிமான உள்ள போகுதோ அப்பொழுதுதான் நேசிக்கின்றாய் இதே போல இருபதாவது ஸ்லோகம் வரைக்கும் சின்ன சின்ன லாஜிக் சொல்லி நமக்கு புரிய வைக்க பாக்கிறார் அவரு வெற்றி அடைகிறாரா நம்ம வெற்றி அடையுமான்னு பார்ப்போம் அடுத்த வகுப்பில் தொடர்வோம் ம் ர்ணமூர்ணமி பூர்ணமே பூர்ணசியூர்ணமா காய பூர்ணமே பசிஷை சாந்தை சாந்தை